நவம்பர் 28 இரண்டாயிரத்தி இருபது பாரதி புத்தகாலயம் முன்னெடுக்கும் சிவப்பு புத்தக தினம் மீண்டும் ஒரு லட்சம் புத்தகங்கள் பத்தாயிரம் இடங்களில் வாசிப்பு என்ற மாபெரும் இயக்கத்திற்காக பதிவி செய்யப்பட்ட ஒளி புத்தகம் கோட்பாடுகள் தமிழில் மு சிவலிங்கம் பதிப்பாளர் குறிப்பு கம்யூனிஸ்ட் லீக்குக்காக 1847 எட்ணூத்தி ஏங்கல்ஸ் இரண்டு வரைவு திட்டங்களை கேள்வி பதில் வடிவில் தயாரித்தார் முதலாவதை Draft of Communist Confession of Faith என்ற பெயரிலும் இரண்டாவதை அக்டோபர் நவம்பர் மாதத்தில் Principles of Communism என்ற பெயரிலும் எழுதினார் இவற்றுள் இரண்டாவது வரைவு முதன் முதலாக ஆயிரத்தி ஜெர்மனியில் சமூக ஜனநாயக கட்சி வெளியிடப்பட்டது முதல் வரைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில்தான் முதன்முதலாக கண்டறியப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஹம்பர்கில் வெளியிடப்பட்டது இரண்டு வரைவுகளையும் ஒப்பிட்டு நோக்கினால் கம்யூனிசத்தின் கோட்பாடுகள் என்னும் இந்த இரண்டாவது வரைவு முதலாவது வரைவின் திருத்தப்பட்ட வடிவமாக தோன்றுகிறது கம்யூனிஸ்ட் லீக்கின் இரண்டாவது மாநாட்டில் மார்க்சும் ஏங்கல்சும் இரண்டாவது வரைவில் காணப்படும் கம்யூனிசத்தின் விஞ்ஞான அடிப்படையிலான கோட்பாடுகளை வலியுறுத்தி பேசினர் கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கையை தயாரிக்கும் பொறுப்பை மாநாடு இருவருக்கும் வழங்கியது மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இருவரும் சேர்ந்து கம்யூனிஸ்ட் அறிக்கையை உருவாக்கும் போது கம்யூனிசத்தின் கோட்பாடுகள் என்னும் இந்த வரைவு அறிக்கையில் காணப்படும் கருத்துருக்களை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டனர் இதன் ஆங்கிலம் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாஸ்கோ முன்னேற்ற பதிப்பகம் வெளியிட்ட தேர்வு நூல்கள் தொகுதி ஒன்று பக்கம் எது ஆங்கில மொழியாக்கம் இத்தமிழ் மொழிபெயர்ப்பில் சதுர அடைப்பு குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்தும் மொழிபெயர்ப்பாளரின் குறிப்புகளாகும் ஒன்று கம்யூனிசம் என்றால் என்ன கம்யூனிசம் என்பது பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கான சூழ்நிலைகள் பற்றிய கொள்கை விளக்கம் ஆகும் இரண்டு பாட்டாளி வர்க்கம் என்றால் என்ன பாட்டாளி வர்க்கம் என்பது சமுதாயத்தில் நிலவுகிற முற்றாக தன் உழைப்பை விற்பனை செய்வதன் மூலம் மட்டுமே வாழ்ந்து வருகிற எந்த வகையான மூலதனத்திடம் இருந்தும் லாபம் பெற்றுக்கொள்ளாத ஒரு வர்க்கமாகும் இந்த வர்க்கத்தின் இன்பமும் துன்பமும் வாழ்வும் சாவும் இதன் இருப்பும் கூட உழைப்புக்கான தேவையின் மீதே சார்ந்திருக்கின்றன அதன் காரணமாக மாறிக்கொண்டே இருக்கும் வணிக நிலைமையின் மீதும் கட்டுப்பாடற்ற வணிக போட்டியின் புரியாத போக்குகளின் மீதும் சார்ந்திருக்கின்றன ஒரு சொல்லில் கூறுவதெனில் பாட்டாளி அல்லது பாட்டாளி வர்க்கம் என்பது உழைக்கும் வர்க்கத்தை குறிக்கிறது என்பவர்கள் ஏழை மக்களும் தொழிலாளி வர்க்கத்தினரும் எப்போதும் இருந்து வந்துள்ளனர் மேலும் தொழிலாளி வர்க்கம் பெரும்பாலும் ஏழ்மையாகவே இருந்துள்ளது ஆனால் இன்று இருப்பதை போன்ற சூழ்நிலைமைகளில் வாழ்ந்து வருகின்ற தொழிலாளர்களும் ஏழை மக்களும் எப்போதும் இருந்திருக்கவில்லை வேறு சொற்களில் கூறுவதில் கட்டுப்பாடற்ற போட்டிகள் எப்போதும் எப்படி உதித்தது கடந்த பதினெட்டாவது நூற்றாண்டின் பிந்தைய பாதையில் இங்கிலாந்தில் உருவாகியதும் அதன் பின்னர் உலகின் அனைத்து நாகரீக நாடுகளிலும் தொடர்ந்து நிகழ்ந்ததுமான தொழில் புரட்சியின் விளைவாகவே பாட்டாளி வர்க்கம் முதித்தது நீராவி எஞ்சின் பல்வேறு நூற்பு எந்திரங்கள் விசைத்தறி ஏராளமான இதர எந்திர சாதனங்கள் ஆகியவற்றின் கண்டுபிடிப்பினால் இந்த தொழில் புரட்சி வலுப்பெற்றது இந்த இயந்திரங்கள் அதிக விலையுள்ளவை எனவே பெரிய முதலாளிகளால் மட்டுமே வாங்க இயலும் இவை உற்பத்தி முறை முழுவதையும் மாற்றிவிட்டன மேலும் இதுவரை இருந்து வந்த தொழிலாளர்களை வெளியேற்றின காரணம் தொழிலாளர்கள் தம்முடைய திறனற்ற கைராட்டைகள் கைத்தறிகள் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்களை விட மலிவான சிறப்பான பண்டங்களை எந்திரங்கள் உற்பத்தி செய்தன இவ்வாறாக எந்திரங்கள் தொழில்துறையை முழுமையாக பெரும் முதலாளிகளின் வசம் ஒப்படைத்துவிட்டன மேலும் தொழிலாளர்களின் அற்ப சொத்துக்களை முற்றிலும் பயனற்றவையாக்கிவிட்டன இதன் விளைவாக முதலாளிகள் வெகு எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொண்டனர் தொழிலாளிகளுக்கென எதுவும் மிஞ்சமில்லை துணி உற்பத்தி துறையில் ஆலை உற்பத்தி முறை புகுத்தப்பட்டது இதற்கு ஒரு அடையாளமாகும் அளிக்கப்பட்ட உடனேயே தொழில் துறையின் இதர பிரிவுகள் அனைத்திலும் குறிப்பாக நெசவு புத்தக அச்சடிப்பு மண்பாண்ட தொழில் உலோக தொழிலகங்கள் ஆகியவற்றில் மிக விரைவில் பரவியது உழைப்பு தனித்தனி தொழிலாளர்களுக்கிடையே மேலும் மேலும் பிரித்து கொடுக்கப்பட்டது எனவே முன்பெல்லாம் ஒரு முழு பொருளையும் உருவாக்கிய ஒரு தொழிலாளி இப்போது ஒரு பகுதியை மட்டுமே உற்பத்தி செய்தான் இந்த உழைப்பு பிரிவினை மலிவாகவும் உற்பத்தி செய்வதை ஒவ்வொரு தொழிலாளியின் பணியையும் இடையராது திரும்ப திரும்ப நிகழும் எளிதான எந்திர இயக்கமாக குறைத்தது தொழிலாளி செய்து வந்த வேலையை ஒரு எந்திரமானது அதிக அளவு சிறப்பாக மட்டுமின்றி அதைவிட மேலும் சிறப்பாகவும் செய்ய முடியும் இவ்வாறாக நூற்பு நெசவு ஆகிய தொழில்களில் ஏற்கனவே நிகழ்ந்தது போலவே அனைத்து தொழில்துறைகளும் ஒன்றன்பின் ஒன்றாக நீராவி எந்திரங்கள் ஆகியவற்றினுடைய ஆதிக்கத்தின் கீழ் வந்தன ஆனால் அதே வேளையில் அத்தொழில் துறைகள் பெரும் முதலாளிகளின் கைகளில் மாட்டிக்கொள்ளவும் செய்தன மேலும் அவற்றின் தொழிலாளர்கள் தங்களிடம் மின்றி இருந்த கொஞ்ச நஞ்ச சுதந்திரத்தையும் பெரும் முதலாளிகள் மிகப்பெரிய தொழில் கூடங்களை அமைப்பதன் மூலம் சிறிய கைவினை தொழில் விற்பனர்களை மிக பெருமளவில் வேலை இழக்க செய்தனர் இத்தொழில் கூடங்கள் பல செலவுகளை சிக்கனப்படுத்தின மிக விரிவான உழைப்பு பிரிவினைக்கும் வழிவகுத்தன இதன் காரணமாய் பட்டறை தொழில் மட்டுமல்ல கைவினை தொழில்களும் கூட படிப்படியாக ஆலை முறையின் கீழ் வந்தன இவ்வாறாகவே நாகரிகம் நாடுகளில் தற்போதைய காலகட்டத்தில் ஏறத்தாழ உழைப்பின் அனைத்து வடிவங்களும் தொழில் கூடங்களில் நிறைவேற்றப்படுகின்றன அநேகமாக வேலையின் அனைத்து பிரிவுகளிலும் கைவினை தொழிலிலும் பட்டறை தொழிலிலும் விழுங்கப்பட்டுவிட்டன இந்த நிகழ்முறை முன் எப்போதையும் அளவில் பழைய நடுத்தர வர்க்கத்தை குறிப்பாக சிறிய கைவினை தொழில் முனைவோரை சிதைத்து அழித்துவிட்டது தொழிலாளர்களின் வாழ்வு நிலையை முற்றிலுமாக மாற்றி அமைத்துவிட்டது இரண்டு புதிய வர்க்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அவை பிற வர்க்கங்கள் அனைத்தையும் படிப்படியாக விழுங்கி வருகின்றன அந்த இரு வருகங்களாவன ஒன்று பெரும்ிகளின் வர்க்கம் இந்த வர்க்கத்தினர் ஏற்கனவே எல்லா நாகரிக நாடுகளிலும் பிழைப்பு சாதனங்கள் அனைத்தையும் கருவிகளையும் பிழைப்பு சாதனங்களின் உற்பத்திக்கு தேவைப்படும் மூலப்பொருள்களையும் தனிப்பட்ட கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் இவர்களே முதலாளித்துவ வர்க்கம் பூஷ்வா வர்க்கம் முதலாளிகள் பூஷ்வாக்கள் இரண்டு அறவே உடமையற்ற வர்க்கம் தங்கள் வாழ்வுக்கு தேவையான பிழைப்பு சாதனங்களை பெரும் தங்கள் உழைப்பை முதலாளிகளுக்கு விற்க கடமைப்பட்டவர்களின் வர்க்கம் இவர்களே பாட்டாளி வர்க்கம் அல்லது பாட்டாளிகள் எனப்படுகின்றனர் உழைப்பு முதலாளிகளுக்கு உழைப்பு என்பது ஏனைய சரக்குகளை போலவே ஒரு சரக்கு எனவே அதன் விலையும் பிற சரக்குகளின் விலையை தீர்மானிக்கும் அதே விதிகளாலேயே தீர்மானிக்கப்படுகிறது பெருவித தொழில்துறை அல்லது கட்டற்ற போட்டியின் இந்த இரண்டும் ஒன்றேயே முடியும் என்பதை நாம் காண இருக்கிறோம் சராசரியாக ஒரு சரக்கின் விலை எப்போதும் அந்த சரக்கை உற்பத்தி செலவுக்கு சமமானதாக இருக்கிறது எனவே உழைப்பின் விலையும் அந்த உழைப்பின் உற்பத்தி செலவுக்கு சமமானதாக இருக்கிறது உழைப்பின் உற்பத்தி செலவு என்பது தொடர்ந்து வேலை செய்து வருவதற்கான சக்தியை தொழிலாளிக்கு வழங்கவும் தொழிலாளி வர்க்கத்தை அழிந்து போய்விடாமல் தடுக்கவும் தேவைப்படுகின்ற பிழைப்பு சாதனங்களின் அளவையே துல்லியமாய் குறிக்கிறது எனவே இந்த நோக்கத்துக்கு தேவைப்படுவதை காட்டிலும் அதிகமாக தொழிலாளி தனது உழைப்புக்காக பெறப்போவதில்லை வேறு வகையாக கூறுவதெனில் உழைப்புக்கான விலை அல்லது கூலியானது ஆக குறைந்ததாக வாழ்க்கை பராமரிப்புக்கு தேவைப்படுகின்ற குறைந்தபட்ச அளவினதாக இருக்கும் என்ற போதிலும் வணிக நிலைமை சில வேளை நன்றாகவும் சில வேளை மோசமாகவும் இருப்பதால் தொழிலதிபர் தம்முடைய சரக்குகளுக்கு சில வேளை அதிகமாகவும் சில வேளை குறைவாகவும் பெறுவதை போன்றே தொழிலாளியும் சிலவேளை அதிகமாகவும் சில வேலை குறைவாகவும் பெறுகிறார் ஆனால் தொழிலதிபர் சராசரியாக நல்ல நிலைமையிலும் சரி மோசமான நிலைமையிலும் சரி தம்முடைய சரக்குகளுக்கு அதன் உற்பத்தி செலவை காட்டிலும் கூடுதலாகவோ குறைவாகவோ பெறுவதில்லை அதே போலவே தொழிலாளி சராசரியாக அவருடைய குறைந்தபட்ச தேவைக்கு அதிகமாகவோ குறைவாகவோ பெறுவதில்லை உற்பத்தியின் அனைத்து பிரிவுகளையும் பெருவித தொழில்துறை எந்த அளவுக்கு அதிகமாக தோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக கூலி தொடர்பான இந்த பொருளாதார விதி செயல்படுகிறது கேள்வி யாருக்கு வர்க்கங்கள் எப்போதுமே சமுதாய வளர்ச்சியின் வெவ்வேறு காலகட்டங்களுக்கு ஏற்ப வெவ்வேறு சூழ்நிலைமைகளில் வாழ்ந்து வந்துள்ளன அவை உடைமை வர்க்கங்களுடனும் ஆளும் வர்க்கங்களுடனும் வெவ்வேறு வகையான உறவு நிலைகளை கொண்டிருந்தன பல பின்தங்கிய நாடுகளிலும் அமெரிக்க நாட்டின் தென்பகுதியில் இப்போதும் கூட இருந்து வருவதை போல பண்டைய காலத்தில் தொழிலாளர்கள் உடமையாளர்களிடம் அடிமையாக இருந்தார்கள் ஹங்கேரி போலந்து ருஷிய ஆகிய நாடுகளில் இப்போதும் இருந்து வருவதை போல மத்திய காலங்களில் இவர்கள் நிலவுடைமை பிரபுக்களின் பண்ணை அடிமைகளாக இருந்தனர் இவர்கள் தவிர மத்திய காலங்களில் சொல்ல போனால் தொழில் புரட்சி காலம் வரையிலும் கூட நகரங்களில் குட்டி முதலாளித்துவ எஜமானர்களின் சேவையில் வேலை செய்து வந்த கைவினை தொழிலாளர்கள் இருந்தனர் பட்டறை தொழில் வளர்ச்சி அடைந்த போது படிப்படியாக இந்த கைவினை தொழிலாளர்கள் பட்டறை தொழிலாளர்களாக மாறினர் பின்னாலில் அவர்கள் பெரும் முதலாளிகளால் அமர்த்தப்பட்ட அடிமைகளிடமிருந்து எந்த வகையில் வேறுபடுகின்றனர் அடிமை ஒரே அடியாக விற்பனை செய்யப்பட்டு விடுகிறான் பாட்டாளியோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் தன்னை விற்று கொள்ள வேண்டும் ஒரு தனிப்பட்ட அடிமையானவன் ஒரு எஜமானனின் சொத்து ஆவான் அந்த எஜமான நலன் கருதியே எவ்வளவு கேவலமானதாக இருந்த போதிலும் அடிமைக்கென ஒரு வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட பாட்டாளியும் ஒரு வகையில் முதலாளித்துவ வர்க்கம் முழுமையின் உடமையாகிறான் பாட்டாளின் உழைப்பை அது யாரேனும் ஒரு முதலாளிக்கு தேவைப்படும் போது மட்டுமே முதலாளித்துவ வர்க்கம் விலைக்கு வாங்குகிறது எனவே ஒரு தனிப்பட்ட பாட்டாளியின் வாழ்க்கைக்கு உத்திரவாதம் எதுவும் பாட்டாளி வருகம் முழுமைக்குமாகத்தான் அத்தகைய வாழ்க்கை உத்தரவாதம் உறுதி செய்யப்பட்டுள்ளது அடிமை போட்டிக்கு வெளியே நிற்கிறான் பாட்டாளியோ நிற்கிறான் போட்டியின் ஏற்ற இறக்கங்கள் அனைத்தையும் அனுபவிக்கிறான் அடிமை ஒரு பண்டமாகவே கருதப்படுகிறான் சமுதாயத்தின் ஒரு உறுப்பினனாக கருதப்படுவதில்லை அதேவேளை பாட்டாளி சமூக வளர்ச்சியின் உயர்ந்ததொரு கட்டத்துக்கு உரியவனாகவும் அடிமையை காட்டிலும் உயர்ந்ததொரு சமூக அந்தஸ்தை பெற்றவனாகவும் இருக்கின்ற போதிலும் அடிமையானவன் பாட்டாளியை காட்டிலும் பெற முடியும் அடிமையானவன் தனியார் சொத்துடுமையின் உறவுகள் அனைத்திற்குள்ளும் அடிமை உறவைத்துக் கொள்கிறான் அதன் மூலம் ஒரு பாட்டாளியாக பரிணமிக்கிறான் ஆனால் பாட்டாளியோ பொதுவாக தனியார் சொத்துடுமை ஒழிப்பதன் மூலம் மட்டுமே தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும் கேள்வி எட்டு பாட்டாளிகள் பண்ணை அடிமைகளிடமிருந்தனர் பண்ணை அடிமை உருவியான ஒரு துண்டு நிலத்தை உடமையாய்கொண்டு அதை பயன்படுத்துகிறான் அவன் தன் உற்பத்தியில் ஒரு பகுதியை விட்டுக் கொடுக்கிறான் தன் உழைப்பின் சேவைகளில் ஒரு பகுதியை வழங்குகிறான் பாட்டாளி ஆனவன் இன்னொருவருக்கு சொந்தமான உற்பத்தி கருவிகளை பயன்படுத்தி வேலை செய்கிறான் ஈடாக தன் உற்பத்தியில் ஒரு பகுதியை பெறுகிறான் பண்ணையடிமை கொடுக்கிறான் பாட்டாளி பெறுகிறான் பண்ணையடிமைக்கு உறுதி வாழ்க்கை உள்ளது பாட்டாளிக்கு வெளியே இருக்கிறான் பாட்டாளியோ போட்டியின் உள்ளே இருக்கிறான் பண்ணையடிமை மூன்று வழிகளில் தன்னை விடுவித்துக் கொள்கிறான் நகரத்துக்கு தப்பி ஓடி அங்கே ஒரு கைவினை பணியாளன் அல்லது தனது நிலப்புறவுக்கு உற்பத்தி பொருட்களையும் உழைப்பையும் கொடுப்பதற்கு பதில் பணத்தை கொடுத்து அதன் மூலம் சுதந்திரமான குத்தகைதாரர் ஆகிறான் அல்லது உடமையாளன் ஒரு வழியில் உடமை வர்க்கத்தின் அங்கமாக போட்டியில் நுழைந்து விடுவதன் மூலம் தொழில் போட்டி தனியார் சொத்துடுமை அனைத்து வர்க்க வேறுபாடுகள் ஆகியவற்றை ஒழிப்பதன் மூலமே தன்னை விடுவித்துக் கொள்கிறான் கேள்வி ஒன்பது பாட்டாளிகள் கைவினை பணியாளரிடமிருந்து எந்த வகையில் வேறுபடுகின்றனர் பாட்டாளிக்கு வேறுபட்டவனான கைவினை பணியாளன் என்று சொல்லப்படுபவன் கடந்த நூற்றாண்டு வரையில் ஏறத்தாழ எங்கெங்கும் நிலவி வந்தவன் இப்போதும் கூட அங்கும் இங்கும் நிலவுகின்றவன் அவன் அதிகபட்சம் தற்காலிகமாக ஒரு பாட்டாளியாக இருக்கிறான் பிற தொழிலாளர்களை சுரண்டி தனக்கென மூலதனத்தை சேர்த்துக் அவனது குறிக்கோளாகும் கைவினை குழுமங்கள் இன்னும் நிலவி வரும் சூழலிலும் கைவினைக் குழும கட்டுப்பாடுகளிலிருந்து கிடைக்கும் சுதந்திரம் கைவினை தொழிலில் பட்டறை தொழிலில் பாணியிலான வழிமுறைகளை புகுத்தும் அளவுக்கோ அல்லது கடுமையான தொழில் போட்டிக்கோ இன்னும் இட்டு செல்லாத நிலையிலும் அவன் பெரும்பாலும் எட்டவே செய்கிறான் ஆனால் கைவினை தொழிலில் பட்டறை அமைப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டு தொழில் போட்டி முழுமையாய் செழித்தோங்கியவுடனே இந்த கண்ணோட்டம் மங்க தொடங்கியது கைவினை பணியாளன் மேலும் பாட்டாளியாக பரிணமித்தான் எனவே கைவினை பணியாளன் முதலாளியாக மாறுவதன் மூலமோ அல்லது நடுத்தர வர்க்கத்தில் பொதுவாக நுழைவதன் மூலமோ போட்டியின் காரணமாய் ஒரு பாட்டாளியாக பரிணமிப்பதன் மூலமோ தன்னை விடுவித்துக் கொள்கிறான் மூன்றாவது வகைப்பட்டவன் ஏறத்தாழ கம்யூனிச இயக்கமாகவே நடந்துவிடும் பாட்டாளி வர்க்க இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதன் மூலம் தன்னை விடுவித்துக் கொள்ள இயலும் கேள்வி பத்து பாட்டாளிகள் பட்டறை தொழிலாளர்களிடமிருந்து எந்த வகையில் வேறுபடுகின்றனர் நூற்றாண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டம் முழுவதும் பட்டறை தொழிலாளி சில விதிவிலக்குகள் குடும்ப நூற்புராட்டினம் ஓய்வு நேரத்தில் பயிர் செய்யும் சிறிய துண்டு நிலம் போன்ற ஏதேனும் ஒரு உற்பத்தி கருவியை தன் சொந்த உடமையாக வைத்திருந்தான் பாட்டாளியோ இவற்றில் எதையுமே வைத்திருக்கவில்லை பட்டரை தொழிலாளி கிட்டத்தட்ட எப்போதுமே நாட்டுப்புறத்தில் தன்னுடைய நிலப்பிரபு அல்லது முதலாளியுடன் ஏறத்தாழ உறவு நிலையில் வாழ்ந்து வருகிறான் பாட்டாளியோ பெரும்பாலும் பெருநகரங்களில் வாழ்கிறான் தன் முதலாளியுடனான உறவு முற்றிலும் பட்டறை தொழிலாளி பெருவித தொழில்துறையால் அவனுடைய தந்தை உறவு நிலையிலிருந்து பிரித்தெறியப்பட்டு மிச்சம் இருந்த தன் சொத்துமைகளை இழக்கிறான் இவ்வாறாக அவன் ஒரு பாட்டாளியாக மாறுகிறான் கேள்வி பதினொன்று தொழில் புரட்சியினாலும் முதலாளித்துவர்கம் பாட்டாளி வர்க்கம் என்ற வகையிலான மலிவாகி போன தொழிற்சாலை உற்பத்தி பொருட்கள் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட பட்டறை தொழில் அல்லது தொழில்துறையின் பழைய உற்பத்தி முறையை உலகின் அனைத்து நாடுகளிலும் முழுமையாக அழித்தொழித்துவிட்டது இவ்வாறாக அரை அநாகரிக நாடுகள் அனைத்தும் அவற்றின் தனிமை நிலையிலிருந்து பலவந்தமாக வெளிகுணரப்பட்டன இதனால் வரையில் அவை வரலாற்று வளர்ச்சி போக்கிலிருந்து ஏறத்தாழ துண்டிக்கப்பட்டிருந்தன பட்டறைமுறை அடிப்படையிலான தொழில்துறையை கொண்டிருந்தன அவை ஆங்கிலேயர்களின் மலிவான சரக்குகளை விலைக்கு வாங்கி தம் சொந்த பட்டறை தொழிலாளர்களின் அழிவுக்கு இடமளித்தன ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் வளர்ச்சியின்றி கடந்த நாடுகள் எடுத்துக்காட்டாக இந்தியா முற்றிலும் புரட்சிகர மாற்றத்துக்கு உள்ளாயின இப்போது சீனாவும் கூட ஒரு புரட்சியை நோக்கி அடியெடுத்து வைத்துள்ளது இங்கிலாந்தில் புதியதாய் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எந்திரம் ஓராண்டு காலத்துக்குள் லட்சக்கணக்கான சீன தொழிலாளர்களின் அன்றாட உணவை சூறையாடும் ஒரு நிலைமைக்கு நாம் வந்து சேர்ந்துள்ளோம் இவ்வாறாக பெருவித தொழில்துறை இப்புவியின் அனைத்து மக்களையும் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள செய்துள்ளது அனைத்து வட்டார சந்தைகளையும் ஒருங்கிணைத்து ஒற்றை உலக சந்தையை உருவாக்கியுள்ளது எங்கெங்கும் நாகரிகமும் முன்னேற்றமும் பரவ வழிவகுத்துள்ளது இதன் மூலம் நாகரீகம் அடைந்த நாடுகளில் என்ன நிகழ்ந்தாலும் அனைத்திலும் கொண்டிருக்கும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது இதிலிருந்து அறிய வருவது இங்கிலாந்து அல்லது பிரான்ஸ் நாட்டில் உள்ள தொழிலாளர்கள் இப்போது தம்மை விடுவித்துக் கொள்வார்கள் எனில் அது இதர பிற நாடுகள் அனைத்திலும் புரட்சியை தொடங்கி வைக்கும் இந்த புரட்சிகள் இறுதியில் அந்தந்த நாட்டு தொழிலாளர் வர்க்கத்தின் விடுதலையே பெற்று தரும் இரண்டாவதாக எங்கெல்லாம் பெருவித தொழில்துறை பட்டறை தொழிலை இல்லாமல் செய்ததோ அங்கெல்லாம் முதலாளித்துவ வர்க்கம் செல்வத்திலும் அதிகாரத்திலும் ஆக நிலைக்கு வளர்ந்து தன்னை நாட்டிலேயே முதன்மை வர்க்கமாக ஆக்கிக் கொண்டது இதன் விளைவு என்னவெனில் எங்கெல்லாம் இது நிகழ்ந்ததோ அங்கெல்லாம் முதலாளித்துவ வர்க்கம் அரசியல் அதிகாரத்தை தன் கைகளில் எடுத்துக்கொண்டது இதுகாரம் இருந்து வந்த ஆளும் வர்க்கங்களான பிரபு குலத்தார் கைவினை குழும எஜமானர்கள் ஆகியோரையும் அவர்களின் பிரதிநிதியாக செயல்பட்ட வரம்பிலா முடியாட்சியும் ஒழித்து கட்டியது நில சொத்தின் நிரந்தர உடைமைகளை ஒழித்ததன் மூலமும் வேறு சொற்களில் கூறுவதனில் நில சொத்துக்களை வாங்கவும் விற்கவும் உட்படுத்தியதன் மூலமும் பிரபு குலத்தின் சிறப்பு சலுகைகளை பறித்து கொண்டதன் மூலமும் முதலாளித்துவ வர்க்கம் உயர்குடியினர் பிரபு குலத்தினரிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை பூண்டோடு அழித்தொழித்தது கைவினைக் குழுமங்களையும் கைவினைஞர்களின் சலுகைகளையும் ஒழித்து கட்டியதன் மூலம் முதலாளித்துவ வர்க்கம் கைவினை குழும எஜமான அதிகாரத்தை அழித்தொழித்தது அவற்றின் இடத்தில் தொழில் போட்டியை இடம்பெற செய்தது அதாவது ஈடுபட ஒவ்வொருவருக்கும் உரிமை உள்ள தொழில் தொடங்க தேவையான மூலதனம் இல்லை என்பது தவிர வேறு எந்த தடங்களும் இல்லாத ஒரு சமுதாய அமைப்பு முறையை இடம்பெற செய்தது கட்டற்ற போட்டியின் அறிமுகப்படுத்தியதானது போது முதற்கொண்டு சமுதாயத்தின் உறுப்பினர்கள் அவர்களது மூலதனம் சமமற்றது என்ற அளவுக்கு மட்டுமே சமமற்றவர்கள் எனவும் மூலதனமே தீர்மானகரமான சக்தி எனவும் இதனால் முதலாளிகள் அதாவது முதலாளித்துவ வருகம் சமுதாயத்தின் முதன்மை வருகமாக ஆகிவிட்டது எனவும் அறிவிக்கின்ற ஒரு பகிரங்க பிரகடனம் ஆகும் பெருவித தொழில்துறை நிறுப்பதற்கு கட்டற்ற போட்டி அவசியம் ஏனெனில் பெருவித தொழில்துறையின் வளர்ச்சிக்குரிய சமுதாய நிலைமை அது முதலாளித்துவ வர்க்கமானது பிரபு குலத்தார் கைவினை குழும எஜமான ஆகியோரின் சமூக அதிகாரத்தை அழித்த பின் அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தையும் அழித்தொழித்தது முதலாளித்துவ வர்க்கம் சமுதாயத்தின் முதன்மை வர்க்கமாக தன்னை உயர்த்தி கொண்ட பின் அதிகாரமிக்க அரசியல் வர்க்கமாகவும் தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டது சட்டத்தின் முன் முதலாளித்துவ சமத்துவம் கட்டற்ற போட்டிக்கு அங்கீகாரம் ஆகியவற்றை சார்ந்து பிரதிநிதித்துவ அமைப்பு முறையை நிறுவியதன் மூலம் இதனை சாதித்தது இது ஐரோப்பிய நாடுகளில் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டி வடிவத்தில் அமைந்தது அரசமைப்பு சட்டத்துக்கு முடியாட்சிகளில் ஓரளவு மூலதனம் வைத்திருப்பவர்கள் முதலாளித்துவ உறுப்பினர்கள் ஆவார் இந்த முதலாளித்துவ வாக்காளர்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றனர் இந்த முதலாளித்துவ பிரதிநிதிகள் வரிகளுக்கு எதிராய் வாக்களிக்கும் உரிமை வாயிலாக ஒரு முதலாளித்துவ அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கின்றனர் மூன்றாவதாக எல்லா நாடுகளிலும் முதலாளித்துவ வர்க்கத்தோடு கூடவே பாட்டாளி வர்க்கமும் படிப்படியாய் வளர்ச்சி பெற்றது முதலாளித்துவ வர்க்கம் செல்வத்தில் வளர்ச்சி பெற்ற அதே அளவுக்கு பாட்டாளிகள் எண்ணிக்கையில் அதிகரித்தனர் பாட்டாளிகளை மூலதனம் மூலமாக மட்டுமே வேலைக்கு அமர்த்த முடியும் உழைப்பை வேலைக்கு அமர்த்துவதால் மட்டுமே மூலதனம் அதிகரிக்க முடியும் இந்த காரணங்களாலேயே மூலதன வளர்ச்சியுடன் கூடவே துல்லியமாக அதே வேகத்தில் பாட்டாளி வர்க்கத்தின் வளர்ச்சியும் பின்தொடரும் என்பது புலனாகிறது இந்த நிகழ்முறை ஏக காலத்தில் முதலாளித்துவ வர்க்கத்தினரையும் பாட்டாளி வர்க்கத்தினரையும் பெருநகரங்களில் ஒன்றாக கொண்டு வந்து சேர்க்கிறது இங்குதான் தொழில்களை மிகவும் லாபகரமான முறையில் நடக்க முடியும் இவ்வாறு மிக பெரும் மக்கள் திரளை ஒரே இடத்தில் ஒன்று குவிப்பதானது பாட்டாளி வர்க்கத்தினருக்கு அவர்களின் சொந்த வலிமை குறித்த உணர்வினை நல்குகிறது இதற்கும் மேலாக இந்த நிகழ்முறை மேலும் முன்னேறி செல்லும் போது உடல் உழைப்பை சிக்கனப்படுத்தும் புதிய எந்திரங்கள் எவ்வளவு அதிகமாக கண்டுபிடிக்கப்படுகின்றனவோ அந்த அளவு அதிகமாக பெருவித தொழில்துறை கூலியை குறைப்பதில் முனைப்பு காட்டும் நாம் அறிந்தவாறே கூலி அதன் மிக குறைந்தபட்ச அளவை தொடும் அதனை தொடர்ந்து பாட்டாளி வர்க்கத்தின் நிலைமை மென்மேலும் சகிக்க முடியாத அளவுக்கு தாழ்ந்து போகும் இவ்வாறாக பாட்டாளி வர்க்கத்தின் பெருகி வரும் அதிருப்தியுடன் சேர்ந்து ஒரு பாட்டாளி சமூக புரட்சிக்கு தயார்படுத்துவதற்கான விளைவுகள் முடிவில்லாமல் விரிவுபடுத்தவும் வேகப்படுத்தவும் உற்பத்தி செலவை குறைக்கவும் பயன்படும் சாதனங்களை நீராவி எஞ்சின் இன்னப்பெற எந்திரங்களின் உருவிலேயே பெருவித தொழில்துறை உருவாக்கியது இவ்வாறு வாய்ப்பு வசதி பெற்ற உற்பத்தியோடு பெருவித தொழில்துறையிலிருந்து பிரிக்க முடியாத நிச்சய விளைவான கட்டற்ற போட்டி மிகவும் தீவிர வடிவங்களை எடுத்தது பெருந்தொகையான முதலாளிகள் தொழில்துறையில் படையெடுத்தனர் மிக குறுகிய காலத்திலேயே தேவைக்கும் அதிகமான அளவுக்கு உற்பத்தி பெருகியது இதன் விளைவாக உற்பத்தி செய்யப்பட்ட சரக்குகளை விற்பனை செய்ய இயலவில்லை வணிக நெருக்கடி என்று சொல்லப்படும் பிரச்சனை வெடித்தது ஆலைகளை மூட வேண்டியதாயிற்று அவற்றின் உரிமையாளர்கள் திவாலாயினர் தொழிலாளர்கள் சோற்றுக்கு வழியின் பட்டினி கிடந்தனர் விற்பனையாயின ஆலைகள் மீண்டும் செயல்பட தொடங்கின கூலிகள் உயர்ந்தன படிப்படியாக வணிகம் முன் விட செழித்தோங்கியது ஆனால் மீண்டும் குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே அளவுக்கு அதிகமான சரக்குகள் உற்பத்தி செய்யப்பட்டன ஒரு புதிய நெருக்கடி வெடித்தது முந்தைய நெருக்கடியின் போக்கிலேயே இதுவும் சென்றது இந்த நூற்றாண்டு தொடங்கிய காலந்தொட்டே தொழில் துறையின் நிலைமை செழிப்பான காலகட்டங்களுக்கும் நெருக்கடியான காலகட்டங்களுக்கும் இடையே தொடர்ந்து ஊசலாடி கொண்டேதான் இருந்தது ஏறத்தாழ ஐந்து முதல் ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு புதிய நெருக்கடி இடைமறித்தது இந்த நெருக்கடிகள் தொழிலாளர்களுக்கு எப்போதும் கடுந்துயரை கொடுப்பதாகவே இருந்தன அது மட்டுமின்றி அவை எப்போதும் பொதுவான புரட்சிகர எழுச்சி உணர்வுகளையும் நிலவி வரும் சமுதாய கட்டமைப்பு முழுமைக்குமான நேரடி அபாயத்தையும் தம்முடன் சேர்த்தே கொண்டு வந்தனில் எவை முதலாவது பெருவித தொழில்துறை தன் வளர்ச்சியின் மிக மிக தொடக்க காலகட்டத்தில் கட்டற்ற போட்டியை உருவாக்கிய போதிலும் அது இப்போது கட்டற்ற போட்டியையும் விஞ்சு நிற்கிறது இந்த போட்டி பொதுவாக தனித்துவமான உற்பத்தி அமைப்பு ஆகியவை பெருவித தொழில்துறைக்கு ஒரு தலையாகிவிட்டன இந்த தலையை அது கட்டாயம் தகர்க்க வேண்டும் தகர்க்கும் பெருவித தொழில்துறை இப்போது அடிப்படையில் தொடர்ந்து இருந்து வரும் காலம் வரை ஒவ்வொரு ஏழு ஆண்டுகளிலும் நிகழ்கின்ற பொது குழப்படிக்கான விலையை தந்துதான் தன்னை நிலநிறுத்திக் கொள்ள முடியும் அத்தகைய நெருக்கடி நிகழும் ஒவ்வொரு முறையும் ஒட்டுமொத்த நாகரீக சமுதாயத்தை அச்சுறுத்துகின்றது மேலும் பாட்டாளிகளை துயரத்தில் ஆழ்த்துவதோடு மட்டுமின்றி முதலாளித்துவ வர்க்கத்தின் பெரும் சீரழிக்கின்றது எனவே பெருவித தொழில்துறையை கைவிட வேண்டும் ஒன்றாகும் இதற்கு மாற்றாக இச்சூழ்நிலை முற்றிலும் ஒரு புதிய சமுதாய கட்டமைப்பை தவிர்க்க அவசியமாக்குகிறது இப்புதிய சமுதாய அமைப்பில் பரஸ்பரம் போட்டியிடும் தனிப்பட்ட தொழிலதிபர்கள் உற்பத்தியை நெறிப்படுத்த மாட்டார்கள் பதிலாக ஒரு வரையறுக்கப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் அனைவரின் தேவைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த சமுதாயமே உற்பத்தியை முறைப்படுத்தும் பெருவித தொழில்துறையும் எல்லையில்லா விரிவாக்கமும் ஒரு புதிய சமூக அமைப்பு முறையை கைகெட்டும் தொலைவில் கொண்டு வந்துள்ளது அப்புதிய அமைப்பு முறையில் சமுதாயத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் தனது சகல சக்திகளையும் ஆற்றல்களையும் பரிபூரண சுதந்திரத்துடன் பயன்படுத்தவும் மேம்படுத்தவுமான ஒரு நிலையில் இருப்பர் அந்த அளவுக்கு அதிகமான உற்பத்தி அங்கு இருக்கும் இவ்வாறு நமது துன்பங்களையும் நெருக்கடிகளையும் விளைவிக்கின்ற பெருவித தொழில்துறையின் தான் வேறுபட்ட வடிவிலான ஒரு சமுதாய அமைப்பின் பேரிடரான துயரங்களையும் அழித்தொழிக்கும் என்பது புலனாகிறது தெல்ல தெளிவாக நாம் காண்பதாவது ஒன்று மேற்கண்ட கேடுகளுக்கெல்லாம் காரணம் இன்றைய யதார்த்த நிலையின் தேவைப்பாடுகளுக்கு இனிமேலும் ஒழித்து கட்டுவது கேள்வி பதினான்கு இந்த புதிய சமூக அமைப்பு முறை எந்த வகைப்பட்டதாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த புதிய சமூக அமைப்பு முறை பரஸ்பரம் போட்டியிட்டுக் கொள்கின்ற தனிநபர்களின் கையிலிருந்து துறையின் பதிலாக இந்த ஒரு அமைப்புறையினை சமுதாயம் முழுமையாகவும் ஒரு பொது திட்டத்தின் படியும் சமுதாயத்தின் உறுப்பினர்கள் அனைவரின் பங்கேற்புடனும் நிறுவும் வேறு வகையில் கூறுவதனில் அது போட்டி ஒழித்து அதனிடத்தில் ஒத்துழைப்பை நிலைநாட்டும் மேலும் தொழில்துறையின் நிர்வாகம் தனிநபர்கள் கையில் இருப்பது தவிர்க்க முடியாதபடி தனியார் சொத்துடைமைக்கு இட்டு செல்கிறது போட்டி என்பது சொத்துமையாளர்களின் கட்டுப்பாட்டில் வடிவமுமே ஆகும் ஆக போட்டியிலிருந்தும் தொழில்துறையின் தனிநபர் மேலாண்மையிலிருந்தும் தனியார் சொத்துடைமையை பிரிக்க முடியாது என்பது இதிலிருந்து புலனாகும் எனவே தனியார் சொத்துடைமையை ஒழிக்க வேண்டும் பதிலாக உற்பத்தி கருவிகள் அனைத்தையும் பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் உற்பத்தி பொருட்கள் அனைத்தையும் பொது உடன்பாட்டின்படி விநியோகிக்க வேண்டும் சுருக்கமாக இது உற்பத்தி பொருட்களின் மீதான கூட்டு உடைமை என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் தனியார் சொத்துடைமை ஒழிப்பு என்பது ஐயத்துக்கு இடமின்றி தொழில்துறையினுடைய வளர்ச்சியின் தவிர்க்க முடியாத விளைவான ஒட்டுமொத்த சமூக அமைப்பு முறையில் ஏற்படும் புரட்சியை விவரிக்க மிக சுருக்கமான மிகவும் குறிப்பிடத்தக்கதொரு வழிமுறையாகும் இந்த காரணத்தால் தான் மிக சரியாகவே கம்யூனிஸ்டுகள் தங்களின் முதன்மையான கோரிக்கையாக சமூக அமைப்பு முறையில் ஒவ்வொரு மாற்றமும் சொத்துடைமை உறவுகளில் ஏற்படும் ஒவ்வொரு புரட்சியும் புதிய உற்பத்தி சக்திகளின் உருவாக்கத்தினால் ஏற்படும் கட்டாய விளைவே ஆகும் புதிய உற்பத்தி சக்திகள் பழைய சொத்துடைமை உறவுகளுடன் இனிமேலும் ஒத்துப்போகா தனியார் சொத்துடைமை என்றென்றும் நிலவி இருக்கவில்லை மத்திய கால பகுதியின் இறுதியில் ஒரு புதிய உற்பத்தி முறை அதாவது பட்டறை உற்பத்தி முறை புகுத்தப்பட்டது பழைய சொத்துடைமை உறவுகளையும் மிஞ்சி அது வளர்ச்சி பெற்றது அன்று நிலவி வந்த நிலப்பிரபுத்துவ கைவினை குழும வடிவிலான சொத்துடைமை அமைப்பின் கீழ் அதனை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலையில் அது தனியார் சொத்துடைமை என்னும் ஒரு புதிய சொத்துடைமை வடிவத்தை படைத்தது பட்டறை தொழில் அமைப்பிலும் பெருவித தொழில்துறை வளர்ச்சியின் மிக தொடக்க கட்டத்திலும் சொத்துடைமை மட்டுமே சாத்தியமான சொத்துடைமை வடிவமாக இருந்தது தனியார் சொத்துடைமை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு முறை மட்டுமே சாத்தியமான சமூக அமைப்பு முறையாக இருந்தது அனைவருக்கும் போதுமான அளவுக்கு கிடைத்தது போக சமூக மூலதனத்தை விரிவாக்கவும் உற்பத்தி சக்திகளை பெருக்கவும் பெரும் செல்வம் மீந்திடும் அளவுக்கு இது வரையில் உற்பத்தி செய்ய முடிந்ததில்லை அந்த அளவுக்கு உற்பத்தி செய்ய முடியாத காலம் வரை சமுதாயத்தினுடைய உற்பத்தி சக்திகளின் பயன்பாட்டை நெறிப்படுத்தும் ஒரு ஆளும் வர்க்கமும் ஏழ்மையான ஒரு ஒடுக்கப்பட்ட வர்க்கமும் இருந்தே தீரும் இந்த வர்க்கங்கள் எவ்வாறு அமைகின்றன என்பது உற்பத்தியின் வளர்ச்சி கட்டத்தை பொறுத்ததாகும் விவசாயத்தை சார்ந்து நின்ற மத்திய கால பகுதி நமக்கு நிலப்பிரபுவையும் பண்ணை அடிமையையும் வழங்கியது மத்திய கால கட்டத்தின் பிந்தைய பகுதி கைவினைக் குழும எஜமானனையும் கைவனை பயிற்சியாளனையும் நாள் கூலி தொழிலாளியையும் நமக்கு காட்டியது பதினேழாம் நூற்றாண்டு பட்டறை அதிபர்களையும் பட்டறை தொழிலாளர்களையும் கொண்டிருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டோ பெரிய தொழிற்சாலை உடமையாளர்களையும் பாட்டாளிகளையும் கொண்டுள்ளது இதனால் வரையில் உற்பத்தி சக்திகள் அனைவருக்கும் போதுமான அளவுக்கு உற்பத்தி செய்யும் நிலைக்கு ஒருபோதும் வளர்ச்சி அடையவில்லை என்பது கண்கூடு தனியார் சொத்துமை உற்பத்தி சக்திகள் மேலும் வளர்ச்சி பெறுவதற்கு ஒரு தலையாகவும் தடைக்கல்லாகவும் ஆகிவிட்டது ஆயினும் இப்போது பெருவித தொழில்துறையின் வளர்ச்சியானது ஒரு புதிய காலகட்டத்தில் அடியெடுத்து வைத்துள்ளது மூலதனமும் உற்பத்தி சக்திகளும் முன் எப்போதும் கண்டிராத அளவுக்கு விரிவாக்கப்பட்டுள்ளன அண்மை காலத்துக்குள் அவற்றை வரம்பில்லா அளவுக்கு பெருக்கிட உற்பத்தி சாதனங்கள் கைவசம் உள்ளன அது மட்டுமின்றி உற்பத்தி சக்திகள் மிக சில முதலாளிகளின் கைகளில் குவிந்துள்ள அதே வேளையில் மாபெரும் திரளான மக்கள் மேலும் பாட்டாளி வர்க்கத்துக்குள் தள்ளப்பட்டு வருகின்றனர் முதலாளிகளின் செல்வ செழிப்பு அதிகரித்து அதே வேகத்தில் பாட்டாளி மக்களின் நிலைமை மென்மேலும் அவலம் மிகுந்ததாகவும் தாங்கொண்ணாததாகவும் முடிவாக எளிதில் விரிவாக்கத்தக்கதும் வலிமை இந்த உற்பத்தி சக்திகள் தற்போதைக்கு தனியார் சொத்துடுமையையும் முதலாளித்துவ வர்க்கத்தையும் மிஞ்சி வளர்ந்துள்ளன அவை எந்த நேரத்திலும் சமூக அமைப்பு முறையே குலைக்கும் கொடூரமான குழப்பங்களை கட்டவிழ்த்துவிட காத்துக் கொண்டுள்ளன இந்த நிலைமைகளில் தனியார் சொத்துடைமை ஒழிப்பது இப்போது சாத்தியமாகிவிட்டது மட்டுமின்றி முற்றிலும் அவசியமும் ஆகிவிட்டது கேள்வி பதினாறு தனியார் சொத்துடமையை சமாதான முறையில் ஒழிப்பது சாத்தியமா தனியார் சொத்துடைமையை சமாதான முறையில் ஒழிப்பது நடைபெறக்கூடும் எனில் அது விரும்பத்தக்கதே இதை கம்யூனிஸ்டுகள் கட்டாயம் எதிர்க்க மாட்டார்கள் சதி திட்டங்கள் எல்லாம் பயனற்றவை என்பது மட்டுமின்றி கேடு விளைவிப்பவை என்பதையும் கம்யூனிஸ்டுகள் நன்றாக அறிவார்கள் புரட்சிகள் திட்டமிட்டோ தன்னிச்சையாகவோ உருவாக்கப்படுவதில்லை என்பதையும் மாறாக அவை எங்கும் எப்போதும் தனிப்பட்ட கட்சிகளின் அல்லது மொத்த வர்க்கங்களின் விருப்பத்தையும் கட்டளைகளையும் சாராத முற்றிலும் சுதந்திரமான புற இன்றியமையாத விளைவே என்பதையும் அவர்கள் மிக நன்றாக அறிவார்கள் அதே வேளையில் ஏறத்தாழ எல்லா நாகரிகமடைந்த நாடுகளிலும் பாட்டாளி வர்க்கத்தின் வளர்ச்சி பலவந்தமாக அடைக்கப்படுகிறது என்பதையும் இந்த வகையில் கம்யூனிசத்தின் எதிராளிகள் தங்களின் முழு பலத்தோடு ஒரு புரட்சி உருவாதற்கே பாடுபடுகிறார்கள் என்பதையும் கம்யூனிஸ்டுகள் காண்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கம் இறுதியில் ஒரு புரட்சியை நோக்கி தள்ளப்படுமானால் கம்யூனிஸ்டுகள் ஆகிய நாங்கள் பாட்டாளிகளின் நலன்களை சொல் மூலம் பாதுகாத்து வருவதை போல் செயல் மூலமும் பாதுகாத்து நிற்போம் ஒளித்து கட்டுவது தேவையான அளவுக்கு இப்போது நிலவும் உற்பத்தி சக்திகளை ஒரே அடியில் பெருக்குவது எவ்வாறு சாத்தியமில்லையோ அது போலவே இதுவும் சாத்தியமில்லை பாட்டாளி வர்க்க புரட்சி இன்று நிலவும் சமுதாயத்தை படிப்படியாக மாற்றி அமைக்கும் என்பதில் ஐயமில்லை ஆனால் போதுமான அளவில் உற்பத்தி சாதனங்கள் கைவசம் இருக்கும் போது மட்டுமே தனியார் சொத்துடமையை ஒழித்து கட்ட இயலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அது ஒரு ஜனநாயக அரசமைப்பை நிறுவும் இதன் மூலம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாட்டாளி வர்க்கத்தின் மேலாதிக்கத்தை நிறுவும் பாட்டாளி வர்க்கம் மக்களின் பெரும்பான்மையாக ஏற்கனவே இருக்கின்ற இங்கிலாந்தில் நேரடியாகவே இதனை நிறைவேற்றும் பெரும்பான்மை மக்களிடையே பாட்டாளிகள் மட்டுமின்றி சிறு விவசாயிகளும் குட்டி முதலாளித்துவ வர்க்கத்தினரும் அங்கம் வகிக்கும் ஜெர்மனியிலும் நிறைவேற்றும் அங்கெல்லாம் இந்த வர்க்கத்தினர் பாட்டாளி வர்க்கத்துக்குள் வந்து விழுகின்ற நிலையில் இருக்கின்றனர் தங்களுடைய அரசியல் நலன்கள் அனைத்துக்கும் மென்மேலும் மிகுதியாக பாட்டாளி வர்க்கத்தையே சார்ந்து நிற்கின்றனர் எனவே விரைவில் இவர்கள் பாட்டாளி வர்க்கத்தின் கோரிக்கைகளுக்கு இணங்கி வருவார்கள் அநேகமாக இது இரண்டாவது போராட்டத்துக்கு வழிவகுக்கலாம் எனினும் அதன் இறுதி முடிவு பாட்டாளி வர்க்கத்தின் வெற்றியாக மட்டுமே இருக்க முடியும் சொத்துடைமைக்கு எதிராக குறிவைக்கப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் பாட்டாளி வர்க்கத்தின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்குமான ஒரு வழிமுறையாக ஜனநாயகத்தை உடனடியாக பயன்படுத்த வேண்டும் இல்லையில் ஜனநாயகம் பாட்டாளி வர்க்கத்துக்கு முற்றிலும் மதிப்பற்றதாகிவிடும் இப்போது நிலவும் உறவுகளின் தவிர்க்க வியலாத பின் விளைவாக வெளிப்படுகின்ற முதன்மையான நடவடிக்கைகள் பின்வருமாறு ஒன்று படிப்படியாக அதிகரிக்கும் வருமான வரி விதிப்பு மரபுரிமை சொத்து மீது உயர் வரிகள் கிளை வழிவந்தோர் மரபுரிமை பெறுவதை ஒழித்தல் கட்டாய கடன்கள் போன்ற நடவடிக்கைகளின் மூலம் தனியார் சொத்துடைமையை கட்டுப்படுத்துதல் இரண்டு ஓரளவு அரசு தொழில்துறையினால் தோற்றுவிக்கும் போட்டி மூலமும் ஓரளவு நேரடியாக சேமிப்பு பத்திரங்கள் வடிவில் இழப்பீடு வழங்கியும் நில உடமையாளர்கள் தொழிலதிபர்கள் ரயில் போக்குவரத்து பெரும் புலிகள் கப்பல் நிறுவன அதிபர்கள் ஆகியோரை சொத்துடுமையிலிருந்து விடுவித்தல் மூன்று நாட்டை விட்டு வெளியேறியோர் பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான கலகக்காரர்கள் ஆகியோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்தல் நான்கு மக்களுக்கு சொந்தமான நிலங்களிலும் தொழிற்சாலைகளிலும் பணிமனைகளிலும் பாட்டாளிகளை வேலை கமர்த்தி உழைப்பை ஒருங்கிணைத்தல் இதன் மூலம் தொழிலாளர்களுக்கு இடையேயான போட்டிக்கு முடிவு ஒரு சில தொழிற்சாலை உடமையாளர்கள் மீதம் இருப்பின் அரசு கொடுக்கும் அதிக அளவு அவர்கள் ஒப்புக்கொள்ள செய்தல் தனியார் சொத்துரிமை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் உழைக்க வேண்டும் என்னும் சம பொறுப்பினை உறுப்பினர்கள் அனைவர் மீதும் சுமத்துதல் தொழில்துறை பாதுகாப்பு படைகளை குறிப்பாக விவசாயத்துக்காக நிறுவுதல் ஆறு அரசு மூலதனத்தை கொண்ட ஒரு தேசிய வங்கி மூலம் பணத்தையும் கடன் செலாவணி அமைப்புகளையும் அரசின் கைகளில் மையப்படுத்துதல் அனைத்து தனியார் வங்கிகளையும் வங்கி அதிபர்களையும் கட்டுப்படுத்துதல் ஏழு தேசிய தொழிற்சாலைகள் பனிமனைகள் ரயில் பாதைகள் கப்பல் போக்குவரத்து ஆகியவற்றை அதிகரித்தல் தரிசு நிலங்களை பயன்படுத்தி சாகுபடி செய்தல் ஏற்கனவே சாகுபடி செய்யப்படும் நிலங்களை மேம்படுத்துதல் இவை அனைத்தையும் தேசத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டு மூலதனம் ஒழிப்பு சக்தி ஆகியவற்றின் வளர்ச்சிக்கேற்ற விகிதத்தில் மேற்கொள்ளல் எட்டு தாயின் பராமரிப்பில் விடுபடக்கூடிய வயது வந்த எல்லா குழந்தைகளுக்கும் தேசிய கல்வி நிறுவனங்களில் தேசத்தின் செலவில் கல்வி வழங்கல் கல்வியை பொருள் உற்பத்தியோடு இணைத்தல் ஒன்பது தொழில்துறையிலும் விவசாயத்திலும் ஈடுபட்டுள்ள குடிமக்களின் குழுக்களுக்கு அரசின் பொது நிலங்களில் கூட்டு வசிப்பிடங்களாக மிக பெரும் குடியிருப்புகளை கட்டுதல் நாட்டுப்புற நகர்ப்புற நிலைமைகளின் சாதகமான கூறுகளை அவர்களின் வாழ்க்கை முறையில் ஒன்றிணைத்தல் அதே வேளையில் அவை இரண்டின் ஒரு சார்பு தன்மையையும் பாதகமான கூறுகளையும் தவிர்த்தல் பத்து நகர்ப்புற மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள சுகாதாரமற்ற தரமற்ற வசிப்பிடங்களை இடித்து தகர்த்தல் பதினொன்று முறையான திருமண வாழ்வில் பிறந்த குழந்தைகளுக்கும் அவ்வாறின்றி பிறந்த குழந்தைகளுக்கும் சமமான மரபு வழி சொத்துரிமை வழங்குதல் அனைத்து போக்குவரத்து சாதனங்களையும் தேசத்தின் உடமையாக மையப்படுத்துதல் இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் உடனடியாக செயல்படுத்த முடியாது என்பது உண்மையே ஆனால் ஒரு செயல் எப்போதும் இன்னொரு செயலுக்கு இட்டு செல்லும் தனியார் சொத்துரிமை மீது முதல் தீவிர தாக்குதல் தொடுக்கப்பட்டவுடன் பாட்டாளி வர்க்கம் மேலும் உணரும் சகல மூலதனத்தையும் விவசாய தொழில் முழுவதையும் அனைத்து போக்குவரத்து முழுவதையும் அரசின் கைகளில் மேலும் மேலும் மையப்படுத்த முனைப்பு காட்டும் மேற்கூறப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் இந்த முடிவினை நோக்கியே நெறிப்படுத்தப்படும் இத்தகைய நடவடிக்கைகள் செயல்படுத்த இயன்றவையாகவும் ஏதுவானவையாகவும் ஆகிவிடும் பாட்டாளி வர்க்கம் தம் உழைப்பின் மூலம் நாட்டின் உற்பத்தி சக்திகளை பன்மடங்காக பெருக்கும் அதே அளவுக்கு துல்லியமாக அவற்றின் மையப்படுத்தும் ஆற்றலை வெளிக்காட்டும் திறன் கொண்டதாகவும் இருக்கும் இறுதியாக அனைத்து மூலதனத்தையும் அனைத்து உற்பத்தியையும் அனைத்து பரிவர்த்தனையும் ஒன்றாக தேசத்தின் கைகளில் ஒருமுகப்படுத்தும் போது தனியார் சொத்துடுமை தானாகவே மறைந்து போய்விடும் பணம் தேவையற்றதாகிவிடும் சமுதாயம் மிச்சம் மீதி இருக்கும் தன்னுடைய பழைய பொருளாதார பண்புகளை உதறி தள்ளுவதற்கான திறனை பெற்றிருக்கும் அதிகரித்தனிதர்கள் மாற்றமடைந்திருப்பார்கள் சாத்தியமா இல்லை உலக சந்தை உருவாக்கியதன் மூலம் பெருமித தொழில்துறை ஏற்கனவே புவியின் மக்களினம் அனைத்தையும் குறிப்பாக நாகரீகம் அடைந்த மக்களினம் அனைத்தையும் ஒன்றோடொன்றை நெருக்கமாக மற்றவருக்கு என்ன நேர்ந்தாலும் அதன் பாதிப்பிலிருந்து எவரும் ஒதுங்கியிருக்க முடியாது என்கிற அளவுக்கு நெருக்கமாக பிணைத்துள்ளது மேலும் பெருவித தொழில்துறை நாகரீகம் அடைந்த நாடுகளின் சமூக மேம்பாட்டை பெருமளவுக்கு ஒருங்கிணைத்துள்ளது எந்த அளவுக்கு எனில் இந்த நாடுகள் அனைத்திலும் முதலாளித்துவ வர்க்கமும் பாட்டாளி வர்க்கமும் தீர்மானகரமான வர்க்கங்கள் ஆகிவிட்டன அவற்றுக்கு இடையிலான போராட்டமே இன்றைய காலகட்டத்தின் மாபெரும் போராட்டமாகிவிட்டது எனவே கம்யூனிச புரட்சி வெறுமனே ஒரு தேசிய நிகழ்வாக மட்டுமே இருக்காது அது நாகரிகம் அடைந்த அனைத்திலும் ஏக நிகழும் அதாவது குறைந்தபட்சம் இங்கிலாந்து அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் ஏக நிகழும் இந்த நாடுகள் ஒவ்வொன்றிலும் மிக வளர்ச்சி அடைந்த தொழில்துறை பெரும் செல்வ வளம் உற்பத்தி சக்திகள் ஆகியவை இருப்பதை பொறுத்து அதற்கேற்ப அந்தந்த நாடுகளில் அந்த அளவுக்கு வேகமாக இப்புரட்சி வளர்ச்சி பெற்று வரும் எனவே ஜெர்மனியில் இது மிக மெதுவாக நடக்கும் அதிகப்படியான தடைகளை சந்திக்கும் இங்கிலாந்தில் இது மிக வேகமாக மிக குறைந்த இடர்பாடுகளுடன் நிறைவேறும் அது உலகின் பிற நாடுகள் மீது சக்திமிக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அவற்றின் வளர்ச்சி வேகத்தை மிகுதியாக முடக்கிவிடுவதுடன் இதுகாரும் அந்நாடுகள் பின்பற்றி வந்த வளர்ச்சி போக்கின் திசையை முற்றிலுமாய் மாற்றி அமைக்கும் இது ஒரு உலகளாவிய புரட்சியாகும் அதன்படியே அது உலகளாவிய வரம்பெல்லையை கொண்டிருக்கும் கேள்வி இருவது தனியார் சொத்துடைமை முடிவாக மறைந்து போவதால் ஏற்படும் பின் விளைவுகள் எவை அனைத்து உற்பத்தி சக்திகளையும் வணிக சாதனங்களையும் உற்பத்தி பொருட்களின் பரிவர்த்தனையும் விநியோகத்தையும் கூட தனியார் முதலாளிகளின் கையிலிருந்து சமுதாயமே எடுத்துக்கொள்ளும் இருக்கின்ற வள ஆதாரங்கள் சமுதாய முழுமையின் தேவைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டத்தின்படி சமுதாயம் அவற்றை மேலாண்மை செய்யும் இந்த வகையில் எல்லாவற்றிற்கும் அதிமுக்கியமாய் பெயர் தொடர்புகையதாயிருக்கும் கீடான விளைவுகள் அனைத்தும் ஒழிக்கப்பட்டுவிடும் இனிமேல் வணிக நெருக்கடிகள் இல்லாமல் போகும் இப்போதைய சமூக அமைப்பு முறையில் விரிவாக்கப்பட்ட உற்பத்தி மிதமின்றியதாய் ஆகி துன்பங்களுக்கெல்லாம் முதன்மையான காரணமாய் வழங்குகிறது அதுவே பின்னால் பற்றாக்குறையாகி மேலும் விரிவாக்க வேண்டிய தேவைக்கு உள்ளாகிறது புதிய சமூக அமைப்பு முறையில் மிதமிஞ்சிய உற்பத்தி துன்பங்களை உருவாக்குவதற்கு பதிலாக சமுதாயத்தின் அடிப்படை தேவைப்பாடுகளுக்கும் அப்பால் அனைத்து மக்களின் வாழ்க்கை தேவைகளையும் நிறைவேற்றுவதை உறுதி செய்யும் புதிய தேவைகளை உருவாக்கும் அதே வேளையில் அவற்றை நிறைவேற்றுவதற்கான சாதனங்களையும் உருவாக்கும் புதிய முன்னேற்றத்திற்கான நிபந்தனையாகவும் தூண்டுகோலாகவும் ஆகி போகும் முன்னேற்றமானது கடந்த காலத்தில் எப்போதும் செய்தது போல சமூக அமைப்பு முறை முழுவதையும் குழப்பத்தில் ஆழ்த்தி விடாது பெருவித தொழில்துறை தனியார் சொத்துடைமையின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டு மாபெரும் விரிவாக்கத்துக்கு உள்ளாகும் எந்த அளவுக்கு எனில் நம் காலத்தின் பெருவித தொழில்துறையுடன் ஒப்பிடுகையில் பட்டறை தொழில் அற்பமாக தோன்றியதை போல் இப்போது நாம் காணும் பெருவித தொழில்துறை ஒப்பீட்டளவில் அற்பமாக தோன்றும் அளவுக்கு விரிவடையும் தொழில்துறையின் இந்த வளர்ச்சி மக்கள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் நிறைவு செய்ய போதுமான அளவுக்கு ஏராளமான உற்பத்தி பொருட்கள் சொத்துடமையின் தாக்கத்துக்கு ஆளாகி பாதிப்புக்கு உள்ளாகிறது தனியாருக்கு சொந்தமான நிலங்கள் சிறு சிறு துண்டுகளாக பிரிக்கப்பட்டதால் பின்னடைவே சந்தித்தது புதிய சமூக அமைப்பில் தற்போதைய முன்னேற்றங்களும் விஞ்ஞான செயல்முறைகளும் நடைமுறைப்படுத்தப்படும் அதன் விளைவாக விவசாய வளர்ச்சியில் ஏற்படும் முன்னோக்கிய பாய்ச்சலினால் சமுதாயத்துக்கு தேவைப்படும் அனைத்து பொருட்களும் குறைவின்றி கிடைக்க உறுதி செய்யப்படும் இவ்வாறாக புதிய சமூக அமைப்பில் உற்பத்தி செய்யப்படும் அபரிவிதமான பண்ணங்களினால் உறுப்பினர்கள் அனைவரின் தேவைகளையும் நிறைவு செய்ய முடியும் பரஸ்பரம் பகைமை பாராட்டும் பல்வேறு வர்க்கங்களாக சமுதாயம் பிளவுறுவது இதனால் தேவையற்றதாகிவிடும் மேலும் புதிய சமூக அமைப்பில் இது தேவையற்றது மட்டுமல்ல ஏற்க ஒன்னாததாகவும் ஆகிவிடும் உழைப்பு பிரிவினையில் இருந்தே வர்க்கங்கள் தோன்றின இன்றைய நாள் வரை அறியப்பட்டு வந்த இந்த உழைப்பு பிரிவினை புதிய சமூக அமைப்பில் முற்றாக மறைந்துவிடும் நாம் விளக்கிய அளவுக்கு தொழில்துறை விவசாய துறையின் உற்பத்தியை அதிகரிக்க தற்போதுள்ள எந்திரவியல் வேதியியல் செயல்முறைகள் போதுமானதாக இல்லை எனவே அத்தகைய செயல்முறைகளை பயன்படுத்தும் மனிதர்களின் திறப்பாடுகள் வளர்ச்சி காண வேண்டும் கடந்த பதினெட்டாம் நூற்றாண்டின் விவசாயிகளும் பட்டறை தொழிலாளர்களும் பெருவித தொழில்துறைக்குள் தம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு முற்றிலும் மாறி போயினர் அது போலவே உற்பத்தி மீதான ஒட்டுமொத்த சமுதாயத்தின் கூட்ட நிர்வாகம் அதன் விளைவாக ஏற்படும் புதிய வளர்ச்சி ஆகிய இரண்டுக்கும் முற்றிலும் வேறு வகைப்பட்ட புதிய மக்கள் சக்தி தேவைப்படுகின்றது மக்கள் உற்பத்தியின் தனியொரு பிரிவுக்கென ஒதுக்கப்பட்டு அதிலேயே பிணைக்கப்பட்டு அதனால் சுரண்டப்பட்டு இன்று இருப்பதைப் போல இனிமேலும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் இனிமேலும் மற்ற எல்லாரின் செலவில் தங்கள் ஆற்றல்களுள் ஒன்றை மட்டுமே வளர்த்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் இனிமேலும் ஒட்டுமொத்த உற்பத்தி துறையின் ஒரே ஒரு பிரிவை அல்லது ஒரே ஒரு பிரிவின் ஒரு கிளையை மட்டுமே தெரிந்து வைத்திருக்க மாட்டார்கள் தொழில்துறையானது இன்றைய நிலையில் கூட அத்தகைய மக்களை மிக மிக குறைந்த பயனுள்ளர்களாகவே கருதுகிறது ஒட்டுமொத்த சமுதாயத்தால் நிர்வகிக்கப்பட்டு ஒரு திட்டத்தின்படி இயக்கப்படுகின்ற தொழில்துறையானது சகல துறைகளிலும் தேர்ச்சி பெற்ற தம் ஆற்றல்களை சமமான முறையில் வளர்த்து உற்பத்தி அமைப்பு முறையை அதன் முழு பரிமாணத்தோடு நோக்கும் திறன் வாய்ந்த மனிதர்களை எதிர்நோக்குகிறது ஒரு மனிதனை விவசாயியாகவும் இன்னொருவனை காலனி தைப்பவனாகவும் மூன்றாம் அவனை ஆளி தொழிலாகவும் நான்காம் அவனை பங்கு முகவராகவும் ஆக்கிடும் இந்த உழைப்பு பிரிவினையின் வடிவம் எந்திர தொழிலால் ஏற்கனவே தகர்க்கப்பட்டுள்ளது இனி அது முழுவதுமாய் மறைந்து போகும் கல்வியானது இளைஞர்கள் ஒட்டுமொத்த உற்பத்தி அமைப்பு முறையை வெகு விரைவில் கற்றுக்கொள்வதே சாத்தியமாக்கும் சமுதாயத்தின் தேவைகளை அல்லது தன் சொந்த நாட்டங்களை நிறைவேற்றும் பொருட்டு உற்பத்தியின் ஒரு பிரிவிலிருந்து இன்னொரு பிரிவுக்கு அவர்கள் மாறி செல்வதையும் சாத்தியமாகும் இன்றைய உழைப்பு பிரிவினை ஒவ்வொரு தனிநபர் மீதும் சுமத்தியுள்ள ஒரு சார்பு பண்பிலிருந்து இளைஞர்களை விடுவிக்கும் கம்யூனிச சமுதாயமானது இந்த வகையில் அதன் உறுப்பினர்கள் பரந்த அளவில் வளர்ச்சி பெற்ற தம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதை சாத்தியமாகும் ஆனால் இது நிகழும் போது வர்க்கங்கள் நிச்சயமாக மறைந்து போகும் கம்யூனிச அடித்தளத்தின் மீது அமைக்கப்படுகின்ற சமுதாயம் ஒரு புறம் வர்க்கங்கள் நிலவுவதோடு ஒத்து போகாது என்பதும் மறுபுறம் அத்தகைய ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கும் செயலே வர்க்க வேறுபாடுகளை ஒழித்து சாதனங்களை வழங்குகிறது என்பதும் இதன் மூலம் பெறப்படுகிறது இந்நிகழ்வினை தொடரும் பின்விளைவு நகரத்துக்கும் நாட்டுப்புறத்துக்கும் இடையிலான வேறுபாடு மறைந்து போக விதிக்கப்பட்டுள்ளதாகும் விவசாயத்தையும் தொழில்துறையும் இரண்டு வெவ்வேறு வர்க்கங்களை கொண்டு மேலாண்மை செய்வதைக் காட்டிலும் ஒரே மக்களை கொண்டு மேலாண்மை செய்வது முற்றிலும் பொருளாதார காரணங்களுக்காக மட்டுமே என்றாலும் கூட கம்யூனிச கூட்டுறவின் ஒரு அவசிய நிபந்தனையும் ஆகும் ஒரு புறம் பெரும் நகரங்களில் தொழில்துறை சார்ந்த மக்கள் நெருக்கமாக குவிந்து மறுபுறம் விவசாயம் சார்ந்த மக்கள் நாடு முழுவதும் சிதறை கிடப்பது விவசாயம் தொழில்துறை ஆகிய இரண்டின் வளர்ச்சி குன்றிய கட்டத்தோடு தொடர்புடைய ஒரு நிலைமையாகும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இது ஒரு முட்டுக்கட்டையாகும் என்பதையும் ஏற்கனவே உணர முடிந்துள்ளது உற்பத்தி சக்திகளை திட்டமிட்ட முறையில் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் நோக்கத்துக்காக சமுதாயத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இடையே பொது ஒத்துழைப்பை உருவாக்குதல் எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றி வைக்கும் நிலையை எட்டும் அளவுக்கு உற்பத்தியை விரிவுபடுத்துதல் பிறருடைய தேவைகளை புறக்கணித்து சிலருடைய மட்டுமே நிறைவு செய்யும் நிலைக்கு முடிவு கட்டுதல் வர்க்கங்களையும் ஒழித்து கட்டுதல் ஒழித்து கட்டுவதன் மூலமும் தொழில்துறை கல்வி மூலமும் பல்வேறு பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலமும் எல்லாராலும் படைத்தளிக்கப்படும் மனமகள் நிகழ்வுகளில் அனைவரும் பங்கெடுப்பதன் மூலமும் நகரத்தையும் நாட்டுப்புறத்தையும் ஒருங்கிணைப்பதன் மூலமும் சமுதாய உறுப்பினர்கள் அனைவரின் ஆற்றல்களையும் சர்வாம்ச ரீதியில் மேம்படுத்துதல் இவையே தனியா சொத்துடைமை ஒழிக்கப்படுவதால் ஏற்படும் முதன்மையான விளைவுகளாகும் குடும்பத்தின் மீது எத்தகைய செல்வாக்கு செலுத்தும் பாலின உறவு என்பது அதில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒன்றாகும் சமுதாயம் அதில் தலையிட எவ்வித அவசியமும் இல்லை எனவே கம்யூனிச சமுதாய அமைப்பு பாலினங்களுக்கு இடையிலான உறவுகளை முற்றிலும் தனிப்பட்ட விவகாரமாக மாற்றி அமைக்கும் இதனை செய்ய முடிவதற்கு காரணம் அது தனியார் சொத்துடமையை ஒழித்து கட்டுகிறது மேலும் குழந்தைகளுக்கு சமுதாய அடிப்படையில் கல்வி கற்பிக்கிறது இவ்வாறாக தனியார் சொத்துடைமையில் மேற்கொண்டுள்ள சார்பு தன்மையான பாரம்பரிய திருமண முறையின் இரண்டு அடித்தளங்களை மனைவி கணவனை சார்ந்திருப்பதையும் குழந்தைகள் பெற்றோரை சார்ந்திருப்பதையும் தகர்பெறுகிறது பெண்கள் பொதுவாக்கப்படுவதற்கு எதிராக உயர்ந்த ஒழுக்க நெறியை பசப்பும் அற்பவாதிகள் எழுப்புகின்ற கூக்குரலுக்கு பதில் இதோ பெண்களை பொதுவாக்கும் நிலைமை முற்றிலும் முதலாளித்துவ சமுதாயத்துக்கு உரியதாகும் இன்றைக்கு அது விபச்சாரம் என்னும் வடிவில் முழுமையாக வெளிப்படுகிறது ஆனால் விபச்சாரம் தனியார் சொத்துடமையை அடித்தளமாக கொண்டது எனவே தனியார் சொத்துடைமையோடு சேர்ந்து விபச்சாரமும் முதிர்ந்து போகும் ஆக கம்யூனிச சமுதாயம் பெண்களை பொதுவாக்கும் நடைமுறைக்கு மாறாக உண்மையில் அம்முறைக்கு முடிவு கட்டுகிறது கேள்வி இருபத்தி தற்போது நிலவும் தேசிய இனங்களை பொறுத்தவரை அணுகுமுறை என்னவாக இருக்கும் ஒழிக்கப்படும் தங்களை இணைத்துக் கொண்ட மக்களின் தேசிய இனங்கள் இந்த கூட்டு விளைவாக தமக்குள் ஒன்றோடு ஒன்று கலந்து வாழவும் அதன் மூலமாக தம்மை தாமே கரைத்துக் கொள்ளவும் நிர்பந்திக்கப்படும் தற்போது நிலவும் மதங்களை பொறுத்தவரை கம்யூனிசத்தின் அணுகுமுறை என்னவாக இருக்கும் இதுவரை நிலவி வந்துள்ள மதங்கள் அனைத்தும் தனிப்பட்ட ஒரு மனித இனத்தின் அல்லது மனித இன குழுக்களின் வரலாற்று ரீதியான வளர்ச்சி கட்டங்களின் வெளிப்பாடாகவே இருந்துள்ளன ஆனால் கம்யூனிசம் என்பது தற்போது நிலவுகின்ற மதங்கள் அனைத்தையும் தேவையற்றவையாக்கி அவற்றின் மறைவுக்கு வழிவகுக்கின்ற வரலாற்று ரீதியான வளர்ச்சி கட்டமாகும் கேள்வி இருபத்தி கம்யூனிஸ்டுகள் சோசியலிஸ்டுகளிடமிருந்து எந்த வகையில் வேறுபடுகின்றனர் சோசியலிஸ்டுகள் என சொல்லப்படுவோரை மூன்று வகையினமாக பிரிக்கலாம் பிற்போக்கு சோசியலிஸ்டுகள் முதல் வகையினர் நிலப்பிரபுத்துவ தந்தை வழி ஆதரவாளர்களை கொண்டது இந்த வகை சமுதாயமோ பெருவித தொழில்துறை உலக வர்த்தகம் ஆகியவற்றாலும் இவற்றால் தோற்றுவிக்கப்பட்ட முதலாளித்துவ சமுதாயத்தாலும் அழிக்கப்பட்டுவிட்டது இன்னும் நாள்தோறும் அழிக்கப்பட்டு வருகிறது இன்றைய சமுதாயத்தின் தீமைகளை கண்ணுறும் இந்த முதல் வகையினம் நிலப்பிரபுத்துவ தந்தை சமுதாயம் இந்த தீமைகள் இன்றே இருந்தபடியால் அத்தகைய சமுதாயத்தை மீண்டும் நிலையாட்ட வேண்டும் என்னும் முடிவுக்கு வருகிறது அவர்களுடைய முன்வைக்கப்படுகின்றன பிற்போக்கான இந்த வகையினர் என்னத்தான் பாட்டாளி வர்க்கத்தின் துன்பங்களுக்காக ஆதரவு வேடம் போட்டாலும் நீலிக் கண்ணீர் வடித்தாலும் பின்வரும் காரணங்களுக்காக அவர்கள் கம்யூனிஸ்டுகள் வன்மையாக எதிர்க்கின்றனர் ஒன்று இந்த வகையினம் முற்றிலும் சாத்தியமற்ற செலவற்றுக்காக முயல்கிறது இரண்டு பிரபு குலத்தார் கைவினைக் குழும எஜமான சிறு உற்பத்தியாளர்கள் எதேச்சதிகார அல்லது நிலப்பிரபுத்துவ முடியரசர்களின் அடிவருடிகள் அதிகாரிகள் படைவீரர்கள் பாதிரியார்கள் ஆகியோரின் ஆட்சியை மீண்டும் நிலைநாட்ட முயன்று வருகிறது அந்த சமுதாயத்தில் நிச்சயமாக இன்றைய சமுதாயத்தின் தீமைகள் இருக்கவில்லை ஆனால் குறைந்தபட்சம் இதே அளவுக்கான வேறு பல தீமைகளை கொண்டிருந்தது என்பது உண்மை ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்கள் ஒரு கம்யூனிச புரட்சியின் மூலம் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பையும் கூட அச்சமுதாயம் வழங்கப்போவதில்லை மூன்று பாட்டாளி வர்க்கத்தினர் புரட்சிகரமாகவும் அல்லது கம்யூனிஸ்டாகவும் மாறியதுமே உடனடியாக இந்த பிற்போக்கு சோசியலிஸ்டுகள் பாட்டாளிகளுக்கு எதிராக முதலாளித்துவ வர்க்கத்துடன் கைகோர்த்து தங்களின் உண்மையான சொரூபத்தை காட்டுகிறார்கள் முதலாளித்துவ சோசியலிஸ்டுகள் இரண்டாவது வகையினம் இன்றைய முதலாளித்துவ சமுதாயத்தின் ஆதரவாளர்களை கொண்டதாகும் இவர்கள் தவிர்க்க முடியாமல் அதிகரித்து வரும் இந்த சமுதாயத்தின் தீமைகளை கண்டு அதன் எதிர்காலம் குறித்து அச்சத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் எனவே இந்த சமுதாயத்தின் உட்பொதிந்த ஒரு பகுதியாக விளங்கும் தீமைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள விரும்பும் அதே வேளையில் இந்த சமுதாய அமைப்பை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் இந்த நோக்கத்துடன் அவர்களில் சிலர் வெறும் நலவாழ்வு நடவடிக்கைகளை முன்வைக்கின்றனர் வேறு சிலர் சமுதாயத்தை மறு சீரமைத்தல் என்கிற சாக்கில் ஆரவாரமான சீர்திருத்த அமைப்புகளுடன் நிற்கின்றனர் உண்மையில் இச்சீர்திருத்த அமைப்புகள் இப்போது நிலவுகின்ற முதலாளித்துவ சமுதாய அமைப்பின் அடித்தளங்களை அதன் வழியே இன்றைய வாழ்க்கை முறை பாதுகாத்து வைப்பதை நோக்கமாக கொண்டவை ஆகும் கம்யூனிஸ்டுகள் இந்த முதலாளித்துவ சோசியலிஸ்டுகளை எதிர்த்து இடைவிடாது தொடர்ந்து போராட வேண்டும் காரணம் அவர்கள் கம்யூனிஸ்ட்களின் எதிரிகளுக்காக வேலை செய்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள் தூக்கியறிய முனையும் சமுதாயத்தை தூக்கி நிறுத்துகிறார்கள் ஜனநாயக சோசியலிஸ்டுகள் இறுதியாக மூன்றாவது வகையினும் ஜனநாயக சோசியலிஸ்டுகளை கொண்டதாகும் இவர்கள் கேள்வி பதினெட்டில் விவரித்தபடி கம்யூனிஸ்டுகள் எடுத்துரைக்கின்ற அதே நடவடிக்கைகளில் சிலவற்றை ஆதரிக்கின்றனர் கம்யூனிஸ்டத்துக்கு மாறி பகுதியாக அல்ல எனினும் அத்தகைய நடவடிக்கைகள் இன்றைய சமுதாயத்தின் துன்பங்களையும் தீமைகளையும் ஒழிக்க போதுமானவை என்று அவர்கள் நம்புகின்றனர் இந்த ஜனநாயக சோசியலிஸ்டுகள் ஒன்று தம் வர்க்கத்தின் விடுதலைக்காக நிபந்தனைகள் குறித்து இன்னும் போதுமான தெளிவு பெறாத பாட்டாளிகளாய் இருக்கின்றனர் அல்லது குட்டி முதலாளித்துவ வர்க்கத்தின் பிரதிநிதிகளாய் உள்ளனர் குட்டி முதலாளித்துவ வர்க்கத்துக்கு ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கும் அதன் மூலம் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் நலன்கள் ஜனநாயக சோசியலிஸ்டுகள் சேவையில் இறங்கி கம்யூனிஸ்டுகளை தாக்காத வரையில் போராட்ட தருணங்களில் இந்த சோசியலிஸ்டுடன் கம்யூனிஸ்டுகள் ஒரு உடன்பாடு காண வேண்டியிருக்கும் என்பதும் பொதுவாக முடிந்த அளவுக்கு அவர்களுடன் ஒரு பொது கொள்கையை எட்ட வேண்டியிருக்கும் என்பதும் இதிலிருந்து பெறப்படுகிறது போராட்ட நடவடிக்கையில் இந்த வடிவிலான ஒத்துழைப்பு அவர்களுடனான கருத்து வேறுபாடுகளை விவாதிப்பதை விலக்கிவிடவில்லை என்பது தெளிவு கேள்வி இருபத்தி நம் காலத்திய இதர அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை கம்யூனிஸ்டுகளின் அணுகுமுறை என்ன இந்த அணுகுமுறை நாட்டுக்கு நாடு வேறுபடும் முதலாளித்துவ வருடம் ஆட்சி புரியும் இங்கிலாந்து பிரான்ஸ் பெல்ஜியம் ஆகிய நாடுகளில் கம்யூனிஸ்டுகள் பல்வேறு ஜனநாயக கட்சிகளுடன் இன்னும் கூட பொதுவான நலனை கொண்டுள்ளனர் அவர்கள் சொந்தம் கொண்டாடும் சோசியலிச நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு அதிக நெருக்கமான கம்யூனிஸ்டுகளின் நோக்கத்தை எட்டுவதாக இருக்கின்றனவோ அதாவது எந்த அளவுக்கு அதிக தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் அவர்கள் பாட்டாளி வர்க்கத்தின் நலன்களை ஆதரித்து நிற்கின்றன அந்த அளவுக்கு அதிகமாக அவர்கள் பாட்டாளி வர்க்கத்தின் ஆதரவை சார்ந்திருக்கின்றனர் எடுத்துக்காட்டாக இங்கிலாந்தில் தொழிலாளர் வர்க்க சாசனவாதிகள் ஜனநாயக குட்டி முதலாளித்துவ வர்க்கத்தினரை காட்டிலும் அல்லது தீவிர கொள்கையினர் என்று சொல்லப்படுவோரை காட்டிலும் கம்யூனிஸ்டுகளுடன் இடைவெளியில்லா அளவுக்கு நெருக்கமாய் உள்ளனர் ஜனநாயக அரசமைப்பு சட்டம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவில் இந்த அரசமைப்பு சட்டத்தை முதலாளித்துவ வர்க்கத்துக்கு எதிராக திருப்பி அதனை பாட்டாளி வர்க்கத்தின் நலன்களுக்காக பயன்படுத்தும் கட்சியுடன் அதாவது தேசிய விவசாய சீர்திருத்தவாதிகளுடன் கம்யூனிஸ்டுகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் சுவிட்சர்லாந்தில் மிக கலப்பட கட்சியாக இருந்த போதிலும் கொள்கையினர் மட்டுமே கம்யூனிஸ்டுகள் ஒத்துழைக்கக்கூடிய ஒரே குழுவாகும் இந்த தீவிர கொள்கையினருள் வார்ட் ஜெனிவா நகர்களை சேர்ந்தவர்களே மிகவும் முற்போக்கானவர்கள் ஆவர் இறுதியாக ஜெர்மனியில் முதலாளித்துவ வர்க்கத்துக்கும் எதேச்சதிகார முடியாட்சிக்கும் இடையிலான போராட்டமே இன்றைக்கு தீர்மானகரமான போராட்டமாகும் முதலாளித்துவ வர்க்கம் ஆட்சி பொறுப்பில் இல்லாத வரையில் கம்யூனிஸ்டுகள் தங்களுக்கும் முதலாளித்துவ வர்க்கத்துக்கும் இடையேயான தீர்மானகரமான போராட்டத்தில் இறங்க முடியாது எனவே முதலாளித்துவ வர்க்கத்தை வெகு விரைவில் வீழ்த்தும் பொருட்டு எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் முதலாளித்துவம் ஆட்சியில் அமர அவர்களுக்கு உதவுவது கம்யூனிஸ்ட்களின் நலன்களுக்கு உகந்ததாகும் எனவே இன்றைய ஜெர்மானிய அரசாங்கங்களுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் தீவிர தாராளவாத கட்சியை தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் அதேவேளை முதலாளித்துவ வர்க்கத்தின் சுய ஏமாற்றுகளிலிருந்து தப்பித்துக் முதலாளித்துவ வர்க்கத்தின் வெற்றி பாட்டாளி வர்க்கத்துக்கு சாதகமான பலன்களை தரும் என்னும் கவர்ச்சியூட்டும் உறுதிமொழிகளை நம்பி ஏமாறாமல் இருக்கவும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலாளித்துவ வர்க்கத்தின் வெற்றியிலிருந்து கம்யூனிஸ்டுகள் தருவித்துக் கொள்ளக்கூடிய சாதகமான கூறுகள் கீழே காண்பவற்றை மட்டுமே உள்ளடக்கி இருக்கும் ஒன்று கம்யூனிஸ்டுகளுக்கு கிடைக்கும் பல்வேறு சலுகைகள் பாட்டாளி வர்க்கத்தை ஒரு கச்சிதமான போர்குணம் கொண்ட ஒழுங்கமைக்கப்பட்ட வர்க்கமாக ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்பினை நில்கும் இரண்டு எதேச்சதிகார முடியரசுகள் வீழுகின்ற அதே நாளிலேயே முதலாளித்துவ வர்க்கத்துக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கும் இடையிலான போராட்டம் தொடங்கிவிடும் என்பது நிச்சயம் அந்த நாள் முதற்கொண்டு கம்யூனிஸ்டுகளின் கொள்கையானது முதலாளித்துவ வர்க்கம் ஏற்கனவே ஆட்சியில் நாடுகளில் தற்போது பின்பற்றி வரும் அதே கொள்கையாகவே இருக்கும் இதுவரை நீங்கள் கேட்ட புத்தக ஒளிப்பதிவை இயல் குரல் கொடை அமைப்பின் சார்பில் வாசித்து வழங்கியிருப்பவர் அருந்தமிழ்யாழினி பாரதி புத்தகாலயம் நடத்தும் பேசும் புத்தகம் முன்னெடுப்பில் நீங்களும் உங்கள் கதைகளை கட்டுரைகளை சேர்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் புக் டே டாட் இன்